ிாத்தயத்த வேற்றைக்காணையய கிருஷ்ணாஹே நம அமர்ம மமசாவன் விபரீத்தி சா தமசீ பகவான் இந்த ஸ்லோகத்தில் தாமசி புத்தியினுடைய லட்சணத்தை சொல்லுகிறார் தமசாவிருத்தா புத்தி தமோ குணத்தினால கவரப்பட்ட மூடப்பட்ட புத்தி அது எப்படி விஷயத்தை புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்டா அதர்மம் தர்மமிதி யா புத்திஹி மன்னியத்தே அதர்மத்தை தர்மம்னு நினைக்கும் ஆக சரியாக புரிஞ்சுக்காது அதர்மத்தை தர்மமாகவே நினைச்சுடுவான் ராஜசீ புத்தி வந்து தர்மத்தையும் அதர்மத்தையும் சரியா அறிஞ்சிருக்காது சிலத தர்மமா சரியா புரிஞ்சுக்கும் சிலத தர்மத்தை அதர்மமா புரிஞ்சுக்கும் அது கொஞ்சம் முழுக்க முழுக்க இல்ல அறகுறையா புரிஞ்சுக்கும் இது முழுக்கவே தவறா புரிஞ்சுக்கும் சாத்விக புத்தி கரெக்டா எது தர்மமோ எந்த இடத்துல எந்த காலத்துல யாருக்கு எது தர்மமோ சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய புத்தி சாத்விகி புத்தி அறகுறையா புரிஞ்சுக்கிற புத்தி ராஜசீ புத்தி தமோ புத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பாவே என்ன சொன்னாலும் சரி அது விபரீதமாக எடுத்துக்கும் ஆக அதர்மத்த தர்மம் அப்படின்னு புத்தியானது அறிகிறதோ அது மாத்திரமில்லை சர்வார்த்தான் விபரீதாம் சர்வார்த்தான்னா எல்லாம் அறியப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே விபரீதாம் அது மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கிறது தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கிறது இவர்கள்ட்ட நம்ம கம்யூனிகேட்டே பண்ண முடியாது எதை சொன்னாலும் விபரீதமாகவே அர்த்தம் பண்ணி கொள்ளுவார்கள் சர்வார்த்தான் விபரீதாம் சா வந்து ஏவன் அர்த்தம் எல்லாவற்றையும் விபரீதானே மன்யத்தே ஆக எல்லா விஷயங்களையும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது அந்த பொருளாகவே இவர்களுக்கு தெரியாது கண்ணில் தோஷமாக இல்லை புத்தியில் தோஷமானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது கண்ணால் பார்க்குறது மாத்தமில்ல காதால் கேட்கறது எதா இருந்தாலும் சரி அதை விபரீதமாகவே தவறாகவே புரிந்து கொள்வது அந்த புத்தி வந்து தாமசி புத்தி ஆக யாதொரு புத்தியானது தமோ குணத்தினால் கவரப்பட்டு மூடப்பட்டு அதர்மத்தை தர்மம் என்றே நினைக்கிறதோ அது மட்டும் அல்லாமல் எல்லா விஷயங்களையும் சாஸ்திர விஷயங்களையும் லௌகிக விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் விபரீதமாகவே நினைக்கிறதோ அந்த புத்தி தாமசி புத்தி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புத்தி நமக்கு இருந்தால் நம்ம இதை விளக்கணும் யாராவது தவறாக புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் உடனே அதை புரிந்து கொண்டு இந்த புத்தியிலிருந்து நாம் விலகணும் ஆனால் நம்ம நினைக்கிறது தான் சரின்னு பிடிவாதம் பிடிப்போம் ஆனா ஒரு சாதகனா இருக்கிறவன் இதெல்லாம் இந்த தோஷத்தை புரிந்து கொண்டு அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த தாமசை புத்தி ராஜசை புத்தியிலிருந்து விடுபட்டு சத்வ புத்தியை விருத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பரம தாத்பரியம் தர்மமிதியா மன்யத்திரா சர்வார்த்தான் புத்தி சாபார்த்த தாமசீ எல்லோருக்கும்